அப்படி இந்த உருந்தன அந்த படையெல்லாம் ஒரே ஒரு எழுச்சி பெற்றதான் என்னன்னு கேட்டா இந்த பாண்டியனுடைய படை தண்ணீர் சாப்பிட்டோம் அப்படின்னா புழான கடல் உடை தென்ன பொன்னி காவலன் சாய மடல் வாகை வைந்து ஒரு அரை மணி நேரத்துல அந்த காருவெட்டு சோழன் அவனுடன் வந்து அந்த தம்பி இத்தனை பேரையும் தூள் தூளாக்கணும் ஆக்கி பாண்டிய படைப்பொழுது வாகை வெற்றி பெறுதான் உடை தருகன் சேனை வீரர் கையால் பத்தி ஆடது அரசன் முன்கொண்டு அந்த ரெண்டு பேரையும் சரி பிடிச்சாங்க காடுவட்டி அந்த சோழனையும் இந்த தம்பியும் அறிவிட்டு சிறைப்படுத்தி நேர பாண்டியன் இருக்காங்க பாண்டியன் என்ன செய்தான் ரொம்ப அருமை சரி அப்படியான இவனை ரெண்டு பேரும் இங்கே அப்படின்னு சொல்லல ஏன்னா பெருமான் சென்ற மாதத்துல அவனுக்கு உதவி இருக்கிறார் அன்பராயிருந்தவன் இப்பொழுது அவன் எப்படியோ மாறுபட்டு இப்படி இருக்கிறான் இன்னொருத்தன் பிறந்த மனசு பெருமான என்ன செய்யட்டும் கேட்டார் ஞானசம் அந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு பன உடனே மங்கேற்கருத்தையும் குலச்சரையாரும் அழைத்த நேரே போகலியே நேர சொக்கநாத பாது செய்ய திரு திருவுள்ளமே என்று திருவுள்ளம் கேட்டுக்கொண்டு அப்படி இந்த வாதத்தில் வந்தால் ஞானசம்பந்தர் வந்தார் அல்ல ஞானம் ஆகிய அப்படி திருவுள்ள குறிப்பில் அதுபோல இந்த பாண்டியன் இந்த இரண்டு பேரும் வந்தவுடனே கசைக்கு பிடிந்துலான்னு நினைக்கிற என்ன செய்யலானா ஆரமன் நீ பாரு கொடுவந்த வளவன் தன்னை கோப்பெரும் செழியற் கோமான் தம்பியோடு மாடம் நீல் கூட கடுவந்தார் முன் போய் விடுத்து உன்னுடைய திருவள்ளினாலே நான் வெற்றி பெற்றேன் ஜெயம்பெற வைத்தாய் அது மாதிரி சிறைப்படுத்தப்பட்டு இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க இவர்களிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் இப்படி சமயம் தழுவிய அரசு இருந்ததாக கேள்வி ஊத்துட்டு நிக்கிற அரசு முருகா முருகா அதனால மாடம் நீல் கூட விடத்தார் என்ன செய்ய நாடு வந்த நிலையான் கேட்ப நாயகன் நிகழ்த்தும் பெருமான் அதுக்கு மேல பெருமான் பெருமான் என்ன செய்தார் தெரியுமா ஒரு தான் விளையாட விளையாட அறவநீ அல்லையோ உன் ஆகத்தினுக்கு இசைந்தது செய்களை திறம்பாது இருக்கிற ஒருமைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது முன்னரான் தர்மந்தன் வழிச்சல்கை கடந்தது அப்படிப்பட்ட அரசன் அப்படி போய் உன் மனசுல என்ன படுது அது செய்வே பெருமானத்தில் உள்ள கசக்கி பிழிஞ்சா கூட பரவாயில்ல பெருமான் நீண்டியன் கேட்டு வைகை பைகை துறைவனும் அறத்தினால் தன் சோழனை சிலமால் யானை மரவாரி பாய்பூன் மற்றும் வழங்கி நான் விடுத்தான் உடனே சோழனை பார்த்தாராம் முடிக்கிறான் என்ன பண்ணுவானோ சொல்லிட்டு நம்ம செய்த தப்பு இவனுக்கு நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்ல நல்லவையாக இருக்கட்டும் பாருங்கள் அரண்மனை காலத்தில் போய் நிறைய விருந்து கொடுத்து அவங்க யானைப்படை குதிரைப்படையெல்லாம் அழிஞ்சு போய்ச்சு பாண்டி நாட்டிலிருந்து யானை குதிரை தேர் காலாற்படை இதெல்லாம் கொடுத்து ராஜமரியாதையோட காஞ்சிபுரத்துக்கு அனுப்பு அப்படின்ட்டு சிவ சிவ இப்படி ஒரு பாண்டி தம்பி வெதர்ற வெதர்றீங்களா என்ன செய்வல் தம்பி என்னும் மன்னவர் அவன் பேர் ராசிமன் பேரு அந்த ராசிங்கம் தன்னை தள்ளரும் தருக நான் தருக்கற தானால் செல்வம் உள்ளன சிறிது மாற்றி ஒதுக்கி தம்பி என்ன என்னையே கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன் பா அங்க போய் திருமணம் செய்துகிட்டு அவனோட சேர்ந்து எங்கிட்ட இந்த பாண்டி நாட்டுலப்பா உனக்கு எந்தெந்த பகுதி வேணும் நீ ஒரு பகுதி ஆடு நான் ஒரு பகுதி ஆகும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிய நீ பெற்றது அன்றும் தூய் போடலாம் தப்பு என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிய நீ பெற்றது என்று ஏண்டா ராஜா நீ யார் நான் யார்ரா ஏன்டா போய் அங்கே சரி எங்க பாப்பா அழைச்சிட்டு வந்தியா நீரோடி வாழணும் இந்த பாண்டி ஒரு பகுதி வச்சுக்கிட்டு நீங்களும் அடிக்கடி மாமா போயுமா மாமா எல்லாம் இப்படி ஒரு சோழனை இந்த ஏற்றிலாவது பாருங்க ஏதோ இந்த ஆண்டில் ஒரு முறையாவது காண்போம் இந்த பேரரசுகள் பேரரசு ஒதுக்கி எயிர்க்கும் தாயாய் பல்ல நீர் அகலம் காத்து பல்வலம் பழுக்க வாழ்நாள் நிரூபி வாழ்கின்ற ஆசிர்வாதம் செய்வார் இப்படி தண்ணீர் பந்தல் ஜயம்பர வைத்து நன்னீர் தேவகன் ஆகிய நன்மையும் என்ற ஒரு பார் இதை அருமையா தண்ணீர் பந்தல் வைத்தப்படலாம் என்று வைத்திருக்கிறார் நாம் இன்று எடுக்கிறோம் இத்தனை பேர் சிந்திக்கிறோம் என்றால் நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவிடி தந்த பரிசு ஆமா ஆமா இல்லை எப்படி செய்வோம் எனவே பெரும் முருகப்பெருமானும் அவருடைய அருள்தேகத்தை பெரும் குருமூர்த்திகளும் அவருடைய திருவிடிகளுக்கு வணக்கம் கூறி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கு வணக்கம் கூறி இவர்கள் இதுவரை வராமல் இன்று வர முடியல என்று எனவே அவர்கள் தனியார் பாப்பா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஒளிப்பதிவு செய்கின்ற செய்து எல்லா பெருமக்களும் இன்றைய வணக்கம் Ahem. <clears throat>